ஒரு முஸ்லிமின் பேட்டி பாதி கரண்டை கால் வரை இருக்கும் கணுக்கால் வரை இருந்தாலும் பரவாயில்லை கணுக்காலையும் விட கீழினால் அவர் நரகத்தில் தான் இருப்பார் ஒருவர் தன் பெருமைக்காக தரை கூட்ட சென்றால் மறுமை நாளில் அவரை அல்லாஹன் அருட்பார்வையால் பார்க்க மாட்டான் என்று நபி சொல்லி அவர்கள் கூறினார்கள் அபுதாவு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மதமூன்று